ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி கொலை முயற்சி தாக்குதலுக்கு உள்ளான அமெரிக்க அதிபர் வில்லியம் மெக்கன்லி இன்று செப்டம்பர் 14 அன்று மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹைதராபாத்தை தனது ஆட்சியின் கீழ் கொண்டுவரும் வரும் நடவடிக்கையாக இந்திய ராணுவம் அவுரங்காபாத் நகரை கைப்பற்றியது இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் போலோ என பெயரிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு OPEC உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு காங்கோ மக்களாட்சி குடியரசில் ராணுவ தளபதி ஜோசப் மோபுட்டு ராணுவ புரட்சியை மேற்கொண்டு பிரதமர் இருந்து அகற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹபிசுல்லா அமீனின் கட்டளைப்படி ஆப்கானிஸ்தான் அரசு தலைவர் நூர் முகமது தராகி படுகொலை செய்யப்பட்டார் ஹபிசுல்லா அமீன் புதிய அரசு தலைவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெபனானின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பஷீர் ஜமாயல் படுகொலை செய்யப்பட்டார்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 ஆயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜியோவனி டொமினிகோ காசினி இத்தாலிய பிரான்ஸ் கணிதவியலாளர் வானியலாளர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லூயிஸ் வீரப்பிள்ளை இரு யூனியன் அரசியல்வாதி இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரொடால்வ் மாஸ்பவர் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கௌதம நீலாம்பரன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இண்டிக குணவர்தன இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் ஹிந்தி பேசும் பகுதிகளில் ஹிந்தி மொழி தினம் இன்று மற்றும் சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே